குரு கிருப்பையால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம் இந்த ராசலீலை நடந்து முடிந்தது மூன்று விதமான கேள்விகள் மூலமாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய அதாவது சாதாரண நிலையில் சாதாரண ஒரு மென்டல் லெவலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை ராஜா கேட்டார் அப்போ ராஜாவுக்கு வந்து பதில் சொல்கிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை நிறைவேற்றி அதாவது நீக்குகிறார் சுகபிரம்மிகள் சுக்க முக்தகா வாமதேவோ முக்தகான்னு அவர் வந்து ஆத்மாராமர் ஞானி பிரம்ம ஜானி தான் கண்ணனுடைய விஷயத்தை தெரியும் சொல்ல முடியும் அது வந்து மூணு கேள்விகளில் கேட்டதே பதினோரு கேள்விகளாக பதிலால் பதினோரு சோல் ஸ்லோகங்களால் அதுக்கு வந்து பதில் சொல்கிறார் ராசலீலை சமர்த்தனம் சொல்வார்கள் ராசலீலைக்கு வந்து நடந்ததுக்கு உண்டான ஒரு விளக்கங்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு அதில் கடைசியாக நம்ம ப பார்த்தது என்னென்னா விளக்கமாக பார்த்ததில் சுகர் சொல்கிறார் பிரம்மா சு அப்புறம் தேவர்கள்லாம் இருக்கார்கள் இந்த தேவர்கள்லாம் இருக்கார்கள் சூரியன் அக்னி சந்திரன் இப்படி எல்லா விதமான ஒரு லோக்கத்திற்கு தலைவலாக லோக்கப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் சில நேரத்தில் தர்ம வரம்பத்தை மீடி சாகச காரியங்கள்லாம் செய்வது உண்டு அது அவர்களுக்கு குறையாக ஆகாது எல்லா அக்னி வந்து எப்படி வந்து நல்ல வஸ்துக்களை கோமத்தில் சேர்க்குற போது சக்கரை பொங்கலையோ இல்லை ஹவிசையோ கொஞ்சம் வந்து சமித்தையோ ஆத்தியத்தையோ சேர்க்குற போது அதனால் சுத்தமும் வருதில்லை குப்பையை போட்டால் அதனால் வந்து குப்பை நிறையா ஒரு ஒரு டன் நிறையா குப்பை அங்கே அதுக்கு வந்து அக்னி வச்சாலும் தீவு தெரிஞ்சு வருது அந்த குப்பையில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் அதில் ஒட்டுறதில்லை அப்போ தோஷம் எதுவுமே குப்பையில ஒட்டு அக்னியில ஒட்டாத மாதிரி அந்த சகச செயல்கள்னா அதாவது நமக்கு மனுஷருக்கு மனுஷர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு வரம்பு எல்லைக்கோடு அதனுடைய ப்ரோட்டோகோல் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் டூ ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி சில க சாகச கர்மாக்கள் லோக சங்கரத்துக்காக பிற காரியத்துக்காக அவர் பண்ணுறார்கள் எதுக்காக பண்ணாங்கிறத வந்து நம்மகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பண்ணுறார்கள் அப்போ அந்த தோஷம் அவர்களை ஒட்டாது அதுதான் கடைசியாக பார்த்துட்டு மேலே சு சுகபெருமன் சொல்கிறார் பகவானை போன்று அந்த ஈஸ்வரத்தன்மை பேராளுமை பகவானை மாதிரி கண்ணனை போன்று அந்த ஈஸ்வரத்தன்மை அடையாதவன் வந்து மனசாலையும் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியாத செயல்களை செய்யக்கூடாது மனசால் கூட செய்யக்கூடாது ஏன்னா மனசு பொல்லாதது அப்போ என்ன பண்ணோம் இதையே வச்சுன்னு நம்மளை வந்து தூண்டி விட்டுரும் நமக்கு வாசனாவசிய இடத்தை ஏற்றி அது ரொம்ப மோசம் அதனால் மனசால் கூட பண்ணக்கூடாது அப்போது அக்ஞானத்தால் செய்யக்கூடியவன் அழிந்து போயிடுவான் அதில் சந்தேகம் இல்லை அழிந்து போயிடுவான் அதனால் அது வந்து கண்ணன் வந்து நூறு தலை பாம்பு காளியன் தலையில் ஆடினான் உங்களால் ஆட முடியுமா என்னால் ஆட முடியுமா கண்ணன் வந்து அகாசுரன் அகாசுரன் அந்த அண கொண்ட போய் வெளியில் எல்லாரையும் கீழ்ச்சின் வந்து எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணான் முடியுமா என்னால் முடியுமா கண்ணன் ரெண்டு தடவை அக்னியை வந்து பானம் பண்ணி அவர்களை வந்து இடத்துலேருந்து மாற்றி விட்டார் உங்களால் மூலியமாக என்னால் முடியுமா ஒரு வருஷம் பிரம்மாவுக்கு வந்து ஒரு மோகனத்தை ஏற்படுத்தி எல்லா விதமாகவும் சராச்சர கோப்பா கோபார் சிறுவர்களாகும் அவர்கள் எல்லா கண்ணுக்குட்டிகளாகவும் எல்லாவற்றுமாகவும் கண்ணன் இருந்தான் உங்களால் மூலியமாக என்னால் முடியுமா அதுதான் வஸ்து தேச கால பரிச்சின்னம் இருக்கிறவன் நான் நீங்கள் வஸ்து தேச கால பரீட்சணம் இல்லாதவர் கண்ணன் அது முடியுமா முடியாது அந்த மாதிரி இந்த இது ஒரு வாரம் அந்த கோவர்தனை கிரியை தூக்கி பிடிச்சுட்டு இருந்தான் அந்த மழையில் உங்களால் முடியுமா என்னால் முடியுமா அதனால் இப்படிப்பட்டதையும் ருத்ரனாக இல்லாதவர் விஷத்தை சாப்பிட்டாகும் உடனே போயிடுவார் விஷத்தை சாப்பிட முடியாது கையில் எடுத்த உடனே க அவர் ஓம் தச்சராயிடும் சாப்பிட்ட அழிவு தானே அதனால் அறியாமையால் செய்யக்கூடிய அழிவான் பகவானுடைய வார்த்தைகள் தான் நமக்கு பிரமாணம் பகவான் கீதையில் என்ன சொன்னோன்னா அதை நம்ம அதை கடைப்பிடிக்கணும் அவன் நடந்தத க சொல்லக்கூடாது நம்ம நடத்தப்பறாக நடக்க முடியாது ராமன் வந்து மத்தியாவதார் ரசித்துக்கு மத்திய சிக்ஷணம்னு சொன்னார்கள் அப்படி மத்திய சிக்ஷணமாக இருந்தது ராமன் அவன் செஞ்சிட பண்ணணும் ஏகபத்னி வருத்தமாக இருப்பிலாம் இருக்கணும் சத்தியத்தை பேசணும் பண்ணல சத்திய தர்ம பராயணா ரஷ்ஷிதா ஜீவலோக ரக்ஷித ரஷ்ஷிதா சுஜனசிய ரக்ஷிதா அப்படியெல்லாம் இருக்குது நாலு விதமாக அவங்களார முடியுமா அப்படி பண்ணணும் அதெல்லாம் தான் முக்கியம் அப்போ வந்து தர்ம திராணாய வந்தார் சாது ரக்ஷமாக வந்தார் முடியுமா என்னால் முடியுமா அதை முடியும் அப்போ தான் அப்போது மத்திய அவத்த ராமன் பண்ணதை பண்ணணும் கிருஷ்ணன் சொன்னதை தான் கேட்கணும் அப்போது கூட அந்த வார்த்தையை செயல்களை செய்யக்கூடாது அதனால் அவர் செய்த அத்தனையும் பிரமாணமாக கொள்ள முடியாது அதனால் புத்திசாலியானவன் ஞானியானவன் பக்தனானவன் அதாவது நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் அவர் அவர் அவர் சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் அவர் என்ன உபதேசம் பண்ணாதோ வார்த்தை உபதேசத்தை மாத்திரம் தான் அதை கடைபிடிக்கணும் ரஜினி சக்தி படைத்த இவர்களுக்கு தரு சுயநலம் தன்னலம் இல்லாமல் நல்ல காரியங்களால் நல்ல செயல்களால் அப்படி நல்ல கடமைகளால் அவர்களுக்கு வந்து க்ஷேமோ அல்லது கெடுதலோ எதுவும் கிடையாது பாப்பமோ புண்ணியமோ கிடையாது அதனால் இவர்கள்லாம் அதை கடந்தவர்கள் அதாவது இப்போ சொன்னவர்கள் குச்சலாக சரித்திரை மிக சுவார்த்தோ அந்த வித்தியதை தன்னலம் கிடையாது சுயநலம் கிடையாது விப்பரிகேனவா அனர்த்தோ நிரகங்காரனாம் பிரபு அவர்கள் வந்து அகங்காரம் இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த பாப புண்ணியங்கள் ஒட்டாது இல்லை அதை கடைந்தவர்கள் நாங்கிற அபிமானம் இல்லாத ஜீவர்களுக்கு அப்படிப்பட்ட அவர்களுக்கே இப்படின்னா மனுஷ பிராணிகள் இதெல்லாம் தேவர்கள்லாம் ஆகிய எல்லாவற்றுக்கும் ஓ எல்லோருக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பகவானுடைய கர்மாவில் செயலில் மனுஷனுக்கு நல்லது தீரோ எப்படி ஒட்டும் ஒட்டாது அதுதான் முடியும் எத் பங்கஜ பரா பரா திருப்த யோக பிரபாகர்ம பந்தா சுவேலம் சரண் திமுனியோனியமான ஆத்தவு புகா குதைவந்தம் பகவானுடைய தாமரை போன்ற அந்த திருவடிகள் முகம் தாமரை கண்டு தாமரை ஹயம் தாமரை கைகள் தாமரை திக்கா பாதார தாமரை அப்படிப்பட்ட திருவடிகள் தாமரை இல்லை ஒட்டிண்டிருக்கக்கூடிய அந்த துகள்கள் ஒட்டின அந்த இதை வந்து நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள் பக்தர்கள் வந்து அவனது தியானமாகிற யோகத்தை செய்து லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பற்று அதாவது ஆசை பற்று பிடிப்பு அதை விட்டுடன் இந்த கர்மபந்தங்கள்லாம் அறு தெரிஞ்சு விடுவார்கள் க பகவானுடைய அந்த பாதார விந்தங்களில் ஒட்டிடுக்கக்கூடிய துகள்களை தியானம் அதனால் லோக பந்தங்களுக்கு ஆட்படாமல் ஞானிகள் அப்படிப்பட்ட முனிவர்கள்லாம் அவர்களும் தங்களுடைய இஷ்டப்பிரகார லோகத்தில் அண்ணமாடீர்கள் அப்படி இருக்கிற போது அதாவது அது பகவானுடைய சங்கல்பம்லாம் இருக்கும் ஏன்னா அகங்காரம் அமுகாரம் போயாச்சு அப்படி இருக்கிற பக்தர்களுடைய விருப்பப்படி அவதாரம் பண்ண பகவானுக்கு இந்த லௌகீகமான கர்ம பந்தங்கள்ங்கிறது எப்படி இருக்கும் கிடையாது அவன் வந்து தன்னுடைய சுவேச்சையாக பண்ணுறான் இது தர்மத்திரானாய சாதுனா வினாசாயிச்சு இது தர்ம சம்ஸ்தாபனார்த்தே சம்பவம் கேக்குங்கிறான் சாது ரக்ஷணத்துக்காகவும் சிஷ் சிஷ்ட ரட்சணம் துஷ்ட துஷ்ட சிக்ஷணம் துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட பரிபாலனம் சிஷ்ட பரிபாலனம் அதுக்காக பண்ணுறான் அப்போ இது பண்ணுறதில் மாயை தன்னுடைய வசத்தில் வச்சுட்டு அவதாரம் பண்ணுறான் அப்போ வந்து கர்மபந்தத்தால் அவதாரம் பண்ணலை கர்மபந்தால்தான் ஜென்மம் வரலை அப்படியே அப்படி அவதாரம் பண்ண பகவானுக்கு லௌகீக கர்ம பந்தங்கள் பந்தங்கிறது எப்படி வரும் வராது மேல முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து நாற்பது வரைக்கும் பார்த்துட்டும் அந்த அத்தியாயத்தை முடித்து விடுவோம் அந்த ராசலீலையினுடைய விளக்கங்களையும் அஞ்சாவது அத்தியாயத்தையும் முடித்து விடுவோம் சுகபிரம்மிகள் சொல்லக்கூடிய வார்த்தையும் அதோட முடியும் மேலே பார்ப்போம் गोपीना तत्पीना चावेना योचर सोध्यक्ष कीनेक देह गोपीना तत्पीना चर्षावे योनचर सोध्यक्ष கிரீடன அனைகேக அனுகிரய பூத்தம் தேகமாஸ் பாதீ கிரீடா யா தனுய மானுஷம் தேகமா தாசீ கிரீடா कलु தூயன் ஹலு கிருஷ்ண மோகித்தா மன பார்ன் स्वान् स्वान्न दारा व्रजोंकथ ना सूयन कलुकृष्णा कर मोहिता तस् मजया मनम स्वप्वस्थान स्वान् स्वान्दारा व्रजोकथ ब्रह्मरात्र उपावृत् वासुदेवानुमोदिता अनछनोंुर्गोप्य सुगृहागवत् ब्रह्मरात्र उपावृत् वासुदेवानुमोदिता अनछत युर्गोप्य सुगृहागवत्म वजधूबृद विष्णो रद्धा विजो अनुसृणिया तेत பக்திம் பராம் பகவதி புதிலபிய ருத்ரோகமாசு அபகினோத்தி அச்சிரேணீரா விக்கீடுதம் பஜவதூர் இதம் ச விஷ்ணோ ஸ்ரத்தாவிதோ அனுசுனியால் அத பக்திம் பராம் பகவதி புதிலபிய ருத்ரோகமாசு அபகினோத்தி அச்சிரேணீரா ஒரு பலஸ்ருதி இப்போ வந்து இந்த விஷயத்தை நானும் நீங்களோ பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு பலஸ்ருதியாக இருக்கும் நம்ம வந்து பாப்பந்தான் சேவிக்கும் அதுதான் இது இதுவே ஒரு அந்த ராசலிக்கு அவன் செய்ததுக்குண்டான ஒரு வசத்தியான விஷயம் இதனால் நான் அதாவது மாம்சமான இருக்கக்கூடிய ஹிரு ஹிருதயத்தை சம்பந்தமான நோய்களும் தீர்கிறது அதாவது சூட்சமாக இருக்கக்கூடிய ஹிருதய ரோகங்களான காமக்ரோதாதி ரோகங்கள் ரோகங்களும் போகிறதையும் இதை கேட்டதனால அதான் ஸ்ரதான்னுவிட்டு அனு சொன்னியார் இதை வந்து இதை யார் வர்ணிக்கிறார்களோ யார் கேட்குறார்களோ இப்போ இது வரைக்கும் சொல்கிறோம் இவ்வளோ நாளாக இவ்வளோ நாளாக இந்த அஞ்சு அத்தியாயத்தையும் இவ்வளோ ஆடியோவாக சொன்னதுக்கு வந்து நீங்கள் தான் வச்சுக்கணும் சேர்த்து வச்சு நீங்கள் கேட்கலாம் அப்போ கேட்குறவங்களுக்கு பகவான்கிட்ட பக்தி வருது அதில் ஹிருத்ரோகங்கள் போகிறது உடனே போகிறதுங்கிறார் மேலே மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் முப்பத்தி ஆறிலேருந்து நாற்பது இந்த அத்தியாயம் முடிகிறது गोपीना तत्पीना चाविना यो अंतर सो्यक्षन अनेक देहभा गोपीना तत्पीना चेशा देहिना यो अंतर सोध्यक्षन अनेक देहभाक मानुषं बजते அனுகிரூ மானுஷம் தேக தேகமான் कलु कृष्णाय, தசிய மாஜைய மன்ம சுான் சுவான் ஸ்வான் தாரன் விரோக்கம் நான் कलु கிருஷ்ணா மோகிதா தய மாய மனுவன் யாஸ் ஸ்வன் ஹாலன் விரோக்கிரத்திரவு வாசுதேவாமோதிதனோப்பகவத்மராசுதேவான்மோதிதனோப்பிரிய விக்கீடத்தம் விரவூரிச விஷ்ணோமிட்டோ அனுஷுணையம் பராம் பகவதி பதிலம் ஹிருகாசு அப்ப ீல சமர்த்தனம் சொல்லலாம் அதே ஒரு மூன்று வருஷம் அது வந்து பண்ணது அது ரொம்ப வரமா வந்து அதை எடுத்து பண்ண அந்த அடியெல்லாம் கிடைக்காது கிடைக்கல எனக்கே பண்ண திரும்பி சொல்கிறதுக்காக கிடைக்கல அதுன்னே இப்போது அடியன் வந்து ஒரு இந்த 33 மூணு தானே இந்த முப்பத்தி மூணு அத்தியாயத்தை நேற்றுக்கு பாராயணம் பண்ண வச்சுக்கோம் ஒரு பாராயணம் பண்ண வச்சுக்கோம் அது முன் நேற்றுக்கு போனது இன்றைக்கி போனால் வித்தியாசம் இருக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும் அதுதான் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கூட கிடைக்கலாம் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கிடைக்காமல் போயிடலாம் அப்படி இருக்கும் அதனால் எனக்கு அடியன் புரியறது அதனால் அவருடைய கணவர்களையும் மற்ற பிராணிகளையும் ஹயத்தில் எந்த பகவான் வந்து சாட்சியாக இருக்கான் இப்போ கோபிகைகள் தானே வந்தார்கள் அவர்களுக்கு ஹதயத்தில் பகவான் தானே அந்தரியாமியாக இருக்கான் சாட்சி பூத்தனாக இருக்காங்களையா புத்தி சாட்சியாக இருக்கா இல்லையா அவன் வந்து க பதிகளுடைய ஹிரதயத்தில் இருந்தான் இல்லையா அதே மாதிரி மற்ற ஜீவராசிகளுடைய ஹிரயத்தில் இருந்தான் இல்லையா அந்த பகவான் தான் இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணுருக்கான் லீலைகள்லாம் செய்வதற்காக இந்த லோகத்தில் ஒரு சரீரத்தை எடுத்திருக்கான் அப்புறம் வந்து அந்த கணவர்களுக்கெல்லாம் அவ வந்து அங்க அவருடைய மனைவிகள் விட்டு போன மாதிரி ஒரு நினைப்பே கிடையாது அப்படி இருந்தது அது எப்படி தெரியும் இருந்தது அது வந்து ரெண்டு விதத்தை சொல்லலாம் அங்கே வந்து இப்போது வந்ததை தூக் சூக்ம சரீரத்தோடு வந்திருக்கான்னு சொன்னால் சூக்ம சரீரத்தோடு இந்த பகவானோடு விளையாடினான்னு உங்களுக்கு இந்த வார்த்தைகள் விட தான் சொல்லுங்கள் சூக்ம சரீரத்தோட வந்த கோபிகாஸ்திரிகளுடைய சூக்ம சரீரத்தோட வந்த அந்த அஜீவன்கள் அந்த பரமாத்மாவுனுடைய ரூபத்தோட விளையாடினார்கள் ராசக்கேடை செய்தார்கள் இதில் என்ன புரியணும் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்ன உணர முடியும் அப்போது ஒரு ரூப நாமத்தோட சேர்த்து சொன்னால் தான் உணர முடிகிறது அதை வந்து ஏதோ ஒரு பண்ணும் அது மாதிரி ஒரு விவரிப்பதற்காக சொல்ல விஷயம் அதனால் அவர்கள்லாம் அங்கே தான் இருந்தார்கள் அவர்கள் வந்து கணவன்கிட்ட தான் இருந்தார்கள் அவர்கள் வந்து மனசு புத்திச்சித்தோடு இருக்கக்கூடிய அந்த பிராணனோடு இருக்கக்கூடிய அந்த ஜீவ காம்ப்ளக்ஸ் இருக்கு அதுதான் மாத்திரம் பகவான்கிட்ட வந்தது அது வந்து விளையாடுதுன்னு சொன்னால் நம்ம எப்படி இதை புரிய போகிறது அதுக்காக இதை வந்து சொன்னது உருவகப்படுத்தி சொல்லப்பட்டது அதனால் உருவகப்படுத்தி சொல்லப்பட்டது இந்த இதில் பிராணிகளுக்கு அனுகிரகம் செய்வதற்கனுடைய மூலமாக மானுஷ சரீரத்தை எடுத்திருக்கணும் இந்த லோகத்தில் ப இந்த பிரபஞ்சத்தில் அனுகிரகம் பண்ணுறதுக்காக தர்மஸ்தாபனம் அதர்மத்தை ஒழிக்கணும் துஷ்டர்களை ஒடுக்கணும் சிஷ்டர்களை காப்பாற்றணும் பக்தர்களுக்கு அனுகிரகம் 11 வருஷம் இந்த கோபிகாய்களுக்கும் கோபர்களுக்கும் இந்த கோகுலத்தில் அனுகிரகம் அப்படின் திரும்பி பார்க்கலாம் அப்போ அனுகிரகம் பண்ணுறதுக்காக அந்த மனுஷ சரீரத்தை அடைந்தவன் அப்படிப்பட்ட கிரீடைகளை அவன் செய்கிறான் அப்படிப்பட்ட கிரீடைகளை அவன் செய்கிற லீலைகளை கேட்ட மாத்திரத்தில் இதெல்லாம் லீலைகள் இதான் அவனுடைய சரித்திரம் அதை கேட்ட மாத்திரத்தையும் மனுஷனுக்கு கிருஷ்ணன்ட்ட ஒரு பக்தி வருது அந்த பிரேம பக்தி ஏற்படுகிறது அதனால தான் சன்னியாசிகள்லாம் சொன்னார்கள் இது வந்து அவர்களுக்கையும் சன்னியாசம் சித்திக்கிறதுன்னு சொல்கிறார்கள் அந்த பிரேமபக்தி கோபிகைகளுக்கு இருந்த பிரேம பக்தியை கேட்டேன் மற்றவர்களுக்கும் அந்த கண்ணன்ட்ட பிரேம பக்தி வரும் அவனுடைய சரித்திரமான கீடை அந்த லீலா விசேஷங்களை கீடைகளை கேட்டேன் நமக்கு பக்தி வருது கிருஷ்ண பகவானுடைய மாயையால் மோகமடைந்து வருது அப்படிப்பட்ட கோகுரவாசிகள்னால் அவர்களுடைய பத்திகள்னால் அவர் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் அந்த பாவத்திலே இருந்தார்கள் அப்போ கிருஷ்ணன் வந்து எந்த ஒரு தோஷமோ பொறாமையோ கொள்ளவில்லை கா பார்க்கவில்லை இது இப்படி வச்சுக்கலாம் ரெண்டு விதமாக வச்சுக்கலாம் அந்த ஸ்திரீளே அங்கே இருந்தார்கள்னு வச்சுக்கலாம் அல்லது ஸ்திரீகள் ரூபத்தில் பகவானே அங்கே இருந்தான்னு வச்சுக்கலாம் பகவானே அங்கே இருந்தான் இவ்வளோ தூரம் ஒவ்வொரு அங்கனா அமங்கனா மந்தரே மாதவா அப்படின்னு சொல்கிறப்போ ரெண்டு கோபிகள் நண்டு ஒரு கண்ணன் ஒரு ரெண்டு கண்ணன் நண்டு ஒரு கோபிகள்னு அவ்வளோ ரூபம் எடுத்துகிற போது அங்கே வந்து இருக்கிறது என்ன கஷ்டமான எப்படி பக்த விஜயத்திலையும் அந்த பக்த விஜயத்தில் ஜனாபாய்க்காக அவனே பகவான் ஜனாபாய் அங்கே அப்போ பிரம்ம முகூர்த்தம் வந்த உடனே பகவானுக்கு வந்து மிகவும் பிரியமான அந்த கோபஸ்திரீகம் அதாவது சுக்கார்த்தால் ஒரு நாலஞ்சு மணி நாலு மணிக்கு வரை வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கு பிரியம் இல்லாட்டாலும் கிருஷ்ணன் கிட்டேந்து திரும்பி போகிறதுக்காக அனுமதி கொடுக்கப்பட்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள் அந்த ராசலிலை முடிஞ்ச பிறோம் பிரம்ம முகூர்த்தம் இது ஒன்று இன்னொன்று என்ன சொல்கிறார்கள் அந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் ஆகாசத்தில் இருக்கக்கூடியங்க அந்த சஞ்சாரங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நான் கால நிர்ணயம் பண்ணப்படுது கால தேச நிர்ணயம் பண்ணப்படுது அதை எல்லாத்தையும் அப்படியே நிறுத்தி வச்சு ஒரு பிரம்மாவினுடைய ராத்திரி பொழுது எவ்வளோ உண்டோ அவ்வளோ தூரம் காலத்தை நிறுத்தி வச்சு அவ்வளோ தூரம் அவர்களோட ரமித்தார்கள்னு சொல்லுவார்கள் பெரியவர்கள் சொல்வார்கள் அப்படி பிரம்ம முகூர்த்தமான இந்த சாதாரணத்தை என்ன சொல்கிறாருன்னா பிரம்மராத்திர உபாவரத்தை அந்த பிரம்ம ராத்திரியில் வந்து காலங்க அதை ஒரு நாலு மணி வரவுது அந்த வந்து வந்தவுடனே பகவானுக்கு பிரியரான அந்த கோபஸ்ரீகள்லாம் அவர் திரும்பி போகிறதுக்கு இஷ்டம் இல்லாட்டாலும் பகவானால் திருப்பி அனுப்பப்பட்டு அனுமதிக்கப்பட்டு திரும்பி சென்றார் யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண பக கிருஷ்ணனுடைய பரமாத்மாவுடைய கோபஸ்ரீகளோடு சேர்ந்த இந்த விக்கேடு தம் இந்த விளையாட்டு ராசலீலையை கேட்கிறானோ சில தயா கேட்கிறான் படி என்னை விழுறோம் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் உடல் என்ன மாதிரி சொன்னாலும் சத்தையாக சொல்லியிருக்கேன் விடாமல் சொல்லியிருக்கேன் விடாமல் சொல்லியிருக்கேன் சத்தையாக சொல்லியிருக்கேன் யார் கேட்குறணும் அல்லது யார் வர்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஒன்று கால தாமதம் இல்லாமல் அதாவது கொஞ்சம் கூட ஒரு இது நேரம் வந்து வீண் போகாமல் உடனடியாக பகவான்கிட்ட ஜிடமான உறுதியான சாஸ்வதமான அச்சஞ்சலமான பிரேம பக்தி அடைஞ்சு மனசை வந்து படுத்தக்கூடிய இந்த காமாதி ரோகங்கள் அந்த முழுத்தையும் ஒடித்தும் அவர்கள் பரமசாந்தியை பக்தியை அடைகிறார்கள் ஹயத்துக்கு இருக்கக்கூடிய இதை ரோகங்கள் ஏதாவது இப்போ தான் அடிக்கடி வந்து இதை ஹார்ட்டு பிளாக்கு ஹார்ட்டு இதெல்லாம் இருக்கேன் ஃபெயிலூர்லாம் இருக்கேன் அந்த மாதிரி ரோகங்களும் இருக்குது அதாவது வந்து இப்போ ஹார்ட்டுக்கு வரக்கூடிய வீன்ஸு இது வருது ரத்த குழாய்களில் வந்து அடைப்பு இருக்குது உடனே ஒரு ஆங்கியோ பண்ணு இல்லை பை பாஸ் பண்ணு இப்படிலாம் சொல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருந்து அந்த இதுலேருந்து அவர்கள் தப்பிக்கலாம் விவரமான இடத்துல பார்த்தா கோபியர்கள்லாம் அவருடைய பத் அவர்கள் பக்கத்தில் இருந்த மாதிரி தான் அவர்கள் உணர்ந்தார்கள் கோபியர்கள் ஆகட்டும் அவர் கோபார்கள் ஆகட்டும் அவருடைய பத்திகளாகட்டும் அல்லது எல்லா ஜீவராசிகள் அங்கே இருக்கக்கூடியதாகட்டும் எல்லா விதமான பிராணிகள் ஜீவராசிகள் எல்லாரும் ஹயத்தில் ஆத்மாவும் இருக்கக்கூடியது சர்வசாட்சியாக இருக்கக்கூடிய அந்த கண்ணான் பரமாத்மா அப்படி இருக்க போகிறோம் இந்த லோகத்தில் இப்படி திருவிழையாடர்கள் பண்ணணும் க ராசக்கிட பண்ணணும்னு ஒரு ஆனந்தமயமான ஒரு திருமேனியம் அந்த ஆனந்தமயம் திருமேனி அதான் சொல்ல சாந்திரானந்தமான திருமேனியோட அவதாரம் பண்ணியிருக்கான் அதனால் பண்ணியிருக்கான் அதுக்காக இது வந்து வைக்குண்டத்தில் எப்படி இருக்கானோ கோலோகத்தில் எப்படி இருக்கானோ அவ்வளவு அந்த விதமான எல்லா விதமான பகவான் சொல்லக்கூடிய ஆறு விதமான ஐஸ்வரம் இருந்துருவனுக்கு அப்படி ஞான பலம் கீர்த்தி ஐஸ்வரம் தேஜிஸ் எல்லாமே அப்போ இந்த ஜீவராசிகள் லோகத்துல அவ அனுகிரகமா சக்ஷேபமா இருப்பதற்காக அனுகிரகம் கொண்டு இந்த மனுஷ இப்படி பலவிதமான திருவிளையாடுகளை செய்கிறான் இதை கேட்கக்கூடியவனுக்கும் அவர்கிட்ட பகவான் பரமண்ட பக்தி ஏற்படுகிறது பிரேம பக்தி ஏற்படுகிறது திருடமான பக்தி ஏற்படுது கோகுலத்தில் இருக்கக்கூடிய கோபிகள் அந்த கோகுலத்தில் இருந்த கோபிகளுடைய அந்த பத்திகள்னால் கணவர்கள்னா கிருஷ்ணனுடைய மாயையில் மயங்கி போய் அவரவர்களுடைய பத்னிகள்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு இருந்தார்கள் கிருஷ்ணன்ட்ட ஒரு தோஷத்தையும் தப்பையோ அவர்கள் பார்க்கவும் இல்லை சொல்லவும் இல்லை கேட்கவும் இல்லை செய்யவும் இல்லை அது ஒன்றும் இரண்டாவது என்னென்னா அவர்கள் வந்து சூக்ஷமான தேகம் சூக்மமான விஷயந்தான் ஒரு கோபிகள் போயிருக்கு அவர் ஸ்தூலம் மான சரீரம் அவர்கிட்ட இருந்ததாகத்தான் கொல்லப்பட்டது இது ஒரு விஷயம் இன்னொரு பிள்ளைனில் பார்த்தது பகவானே அவருடைய ரூபத்தில் அதாவது பகவானே அந்த கோபிகருடைய ரூபத்தில் அவருடைய பதிகள் பக்கத்தில் இருந்தான் எப்படி இந்த பக்தாயன் பக்கத்து போயிடுற அந்த இதோட சச்சங்கத்தோட அப்போ ஜனாபாய் சக்குபாய் ஜனாபாய் இருந்தான் அப்படி அவர்கள் ரூபத்திலே பாண்டுரங்கன் இருந்தான் அது மாதிரி அப்போ பிரம்மமுகூர்த்தமான காலங்கார்த்தால் அந்த வெடிவோரை நாலு மணி அஞ்சு மணிக்கு அப்படி வந்தவுடனே பகவான்கிட்ட மிகவும் அப்படி ஒரு பிரேம பக்தி பிரியம் வைத்த அன்பு வைத்த அந்த கோபிகைகள்லாம் அன்பால் திரும்பி போகிறதுக்கு மனசில்லாட்டாலும் கிருஷ்ணனால் அவர்கள் வந்து விடை கொடுக்கப்பட்டு அனுமதிப்பட்டு அவர்கள் வீட்டுக்கும் சௌக்கியமாக திரும்பி போனார்கள் பகவான் இப்படிப்பட்ட கிருஷ்ணன் கோபிகளோடு சேர்ந்த இந்த ராச விளையாட்டன் ராசக்கீடைய ஆர்வத்தோட ஒரு தீர்வ தீர்மானமோட ஒரு மிக உறுதியோட இதை விடாமல் கேட்கக்கூடியவனும் அதை விடாமல் வர்ணிக்கக்கூடிய சொல்லக்கூடியவனும் பகவான்கிட்ட உயர்ந்த மேலான பிரேம பக்தி அடைந்து தீரனாகி ஹிருதயத்துக்கு ஏற்படக்கூடிய காமாரதி ரோகங்கள்லாம் போகிறதையும் ஹிருதயம் மாம்சபூ இஷ்டமான ஹய சம்பந்தமான ரோகங்களும் போகி அவர்கள் கஷேமமாகி இருக்கிறார்கள் பகவத்து பிரசாதத்தை அடைகிறார்கள் பகவத் பிரேமபக்தியை அடைகிறாள் மேலே பார்ப்போம்